நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர்துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு மேலு ஹெப்பாட்டோமெகாலி லிவர் அதாவது ஈரல் வீக்கத்தை என்னன்னு பார்ப்போம் வீக்கத்தை போக்குறதுக்கு முள்ளங்கிய அரைச்சி விழுதாக்கி அதை ஈரல் வீக்கத்துக்கு மேல பூசி வச்சுட்டு நல்ல ஊறினதும் இளம் சூடான தண்ணீர்ல கழுவி வந்தோம்னாலே ஈரல் வீக்கம் நீங்கிவிடும் அது மட்டும் முள்ளங்கிய சாராக்கி மூணு தேக்கரண்டி எடுத்து தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து பருகி வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற நீர் வெளியேறி ஈரல் வீக்கம் கை காலில் உள்ள வீக்கம் எல்லாமே நீங்கிவிடும் என்ன நீயிற்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அவங்களே மீண்டும் சந்திப்போம்